ஒரு மாதம் நோங்க வைப்பது மற்றும் அவர் அதில் இறந்து அவர் செய்து கொண்டிருந்த அவரது செயலின் நன்மை அவருக்கு கிடைத்துக் அவருக்கு அவரின் உணவு கொடுக்கப்படும் கபரில் குழப்பம் ஏற்படுத்துவோரிடமிருந்து பாதுகாப்பு பெறுவார் என்று நபி சொல்லு அனிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று ஒன்பது ஒன்று